நரகவாசிகளான அவர்களில் சிலரை அவர்களின் கரண்டை வரை நரகம் பிடித்துக் கொள்ளும் மேலும் சிலரின் இரண்டு முட்டுக்கால்கள் வரை பிடித்துக் கொள்ளும் அவர்களில் சிலரின் இடுப்பு வரை பிடித்துக் கொள்ளும் அவர்களில் சிலரின் தொண்டை குழிவரை பிடித்து கொல்லும் என்று நபி நல்லிசல்லமாகும் அணைகிசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு எட்டு நான்கு ஐந்து